வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நமக்கு எல்லா நேரங்களிலும் மட்டுமே உடனிருப்பார்கள் அல்லது அருகில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது சிலர் தம்முடைய மூடத்தனத்தாலோ தம்முடைய செருக்கினாலோ நமக்கு தீமை செய்யக்கூடும் அவ்வாறு தீமை செய்வோரையும் தண்டிப்பதை விடுத்து நம்முடைய தகுதியை மேம்படுத்தி அவரை மன்னிப்பதன் மூலம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் கடந்த தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே என்ற இடத்தில் நடைபெறுகிறது இரு நாட்டு வீரர்களும் மிக கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருதரப்பிலும் உயிர் சேதம் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இத்தகைய சூழல்களில் எதிரி நாட்டின் படை வீரர்கள் உரிய மரியாதையுடன் அந்த உடலை ஒப்படைக்க வேண்டும் இதுதான் உலக அளவிலான நீதி ஆனால் எதிரி நாடு இம்மாதிரியான கடமைகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள் அவ்வாறு ஒரு முறை போரின் உச்சத்தில் இரண்டு வீரர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்திய இராணுவத்தினர் ஒரு சிலர் அந்த இரண்டு வீரர்களுக்கு அருகே சென்று பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருக்குமே உயிர் இருந்திருக்கிறது இதுவே வேறு நாடுகளுக்கு இடையேயான போராக இருந்திருந்தால் நிச்சயமாக கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்திய வீரர்கள் அவ்வாறு செய்யாமல் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்கள் குணமடையும் வரை நம்முடைய நாட்டிலேயே வைத்தியம் செய்து பிறகு பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தார்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது அந்த இரண்டு வீரர்களும் இந்திய மண்ணை வணங்கி சென்றார்கள் சொல்லிச்சென்றார்கள்ட மாட்டோம் என்று உறுதியின் போது மனித நேயம் காப்பது அல்லது இவரால் போராட முடியாது என்று தெரிந்த ஒருவர் மீது தம்முடைய பலத்தை பிரயோகப்படுத்துவது தவறு என்று உணர்ந்து அந்த இரண்டு வீரர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் இது மட்டுமல்ல நமக்கு மிகப்பெரிய இடையூறுகளை செய்யக்கூடிய நாடு அது அத்தகைய நாட்டின் மீது எங்களுக்கும் இரக்கம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தியதால் உலகம் முழுவதும் இந்திய மிகப்பெரிய பாராட்டுதலும் புகழும் கிடைத்தது ஆக நமக்கு வேறு யாரால் எவ்வகையான தீமை ஏற்பட்டாலும் சரி அல்லது சிலர் மூடத்தனத்தால் நமக்கு ஏற்படுத்தப்படும் தீமையாக இருந்தாலும் சரி எல்லா தீமைகளையும் நாம் எதிர்த்து போராடுவதை விடுத்து அவரை மன்னித்து பொறுத்தருளி நம்முடைய தகுதியை மேம்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் சிலர் அறிவற்று ஏற்படுத்தப்படக்கூடிய தீமைகளை பொறுத்து நம்முடைய தகுதியால் அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்று வலியுறுகிறார் ஆகையால் ஒருபதும் பழிவாங்குதல் என்ற குணத்தை கைவிட்டு நிலைக்கு நாம் சென்றால் நிச்சயமாக வெள்ள முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குரல் எண் நூத்தி ஐம்பத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் மீண்டும் குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் விடல் இந்த நாள் இனிய நாள அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி